وَنَشَادُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ صَلَّى اللَّهُ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَأَصْحَابِهِ وَسَلَّمَ تَسْلِيمًا كَثِيرًا كَثِيرًا فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ينكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين وقال رسول الله صلى الله عليه وسلم உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயரும் இனிய முகமது சல்லே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றியார்கள் மீதும் அல்லாஹுவின் சகோதரர்களே அல்லாஹூ சுபானம் வந்தான மனிதர்களை படைத்து அவர்களுக்கு எண்ணற்ற தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் பசு வரும்பொழுது உணவுடைய தேவை தாகம் வரும்போது நீருடைய தேவை தன்னுடைய தலையை மறைத்து கொள்ள ஒரு வீட்டுடைய மூடிக்கொள்ள ஒரு ஆடையுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அது நபிமார்களாக இருந்தாலும் சரி வழிமார்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்களாக படித்தவன் பாமரன் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒவ்வொரு பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏதாவது அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் சிலர்கள் தொழில் மூலமாக இன்னும் சிலர்கள் வியாபாரத்தின் மூலமாக இன்னும் சிலர் விவசாயத்தின் மூலமாக சிலர் கூலி வேலைகளின் மூலமாக பலதரப்பட்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையை முயற்சி செய்து தனக்கு ஏற்படக்கூடிய தனக்கு கீழால் உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நிதான அன்றிற்குரிய கனவா கரேஷ் அவர்களே இந்த முயற்சிகளில் இருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்காக அல்ல ரசூல்மார்களும் விதிவிலக்காக இருக்கவில்லை நபிமார்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் அதிகமான நபிமார்கள் ஆடுகளை நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹூஹி வசல்லம் அவர்கள் முன்னால் அவர்கள் தேசம் சென்று வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால நபியவர்கள் மக்காவுடைய மலைகளில் ஆடுகளை மேத்திருக்கின்றார்கள் மதீனாவுக்கு எதிரை செய்ததற்கு பின்னால நம்முடைய நபி அவர்கள் மதீனாவில் ஜூருப் என்ற இடத்தில் விவசாயத்தையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நபித்தோழர்களில் மிக முக்கியமான சகாபாட்கள் ஆகிய அபுக் ரவி அல்லாக அவர்கள் ஜவுளி அதாவது பிறவை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் அமர் ரவி அல்லாக செய்திருக்கின்றார்கள் ரதி அல்லா ஈட்டப்பட வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் அப்துல் முத்தலிப் ரதி அல்லாக வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் ஆக நதிமார்கராக இருந்தாலும் சரி ரசூல் இருந்தாலும் சரி அவர்களுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்திருக்கின்றார்கள் முயற்சி செய்வதற்கு முழுமையான அனுமதியை அல்லாஹூ நமக்கு தந்திருக்கின்றான் முயற்சியை நாம் நம்முடைய தொழிலை முழுமையாக நம்புவார்கள் தன்னுடைய வியாபாரத்தை முழுமையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இன்றும் நாம் பார்க்கலாம் உலகத்துடைய பெரும் பெரும் நகரங்களுடைய சொல்லக்கூடிய பொருளாதாரம் அந்த கைகளில் தான் இருக்கின்றது அவர்கள் பொருளை முழுமையாக நம்புகின்றார்கள் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை செல்வங்களை போன்று சிலர்கள் தெய்வமாக கூட நினைப்பார்கள் கூறுவார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக கடவுளாக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒருமுறை அவர்கள் பாதிக்க கூடிய அவர்கள் தொழிலுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷனரி என்று சொல்லக்கூடிய அந்த பாவினை பொருட்களுக்கு ஆயுத பூஜை கூட செய்வார்கள் வருஷத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை அவர்கள் பாதிக்கக்கூடிய அந்த கருவிகளுக்கு அந்த இயந்திர கருவிகளுக்கு அவர்கள் ஓடக்கூடிய வாகனங்களுக்கு உட்பட அவர்கள் பூஜை செய்வார்கள் இதற்கு நேர் மாற்றமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிறிஸ்தவர்களில் சிலர் அவர்கள் தொழில் தேவையில்லை குடும்பம் தேவையில்லை வியாபாரம் தேவையில்லை திருமணங்கள் தேவையில்லை அமல்களில் வணக்க வழிபாடுகளில் சிலர்கள் சில கிறிஸ்தவர்களில் சிலர் ஆங்காங்கே இருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதையும் அல்லாஹ் விரும்பல்ல அல்லாஹ் புறாந்த கூறுகள் தான் துறவணத்தை மேற்கொண்டு விட்டார்கள் அதை அவர்களுக்கு நாம் விதியாக்கவில்லை அதை அவர்களுக்கு நாம் கடமையாக்கவில்லை கிறிஸ்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என்று அனைத்தையும் ஒதுக்கி அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்களோ ஒருபடி மேல் ஏறி தான் செய்யக்கூடிய தொழில தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய விவசாயத்தை அதை கடவுளாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டுக்கும் மாறுபட்ட முறையில் தான் அல்லாஹ் இஸ்லாமியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் யூதர்களை போன்று தன்னுடைய தொழிலை முழுமையாக நம்பவும் கூடாது கிறிஸ்தவர்களை போன்று தொழில் வியாபாரம் தேவையில்லை என்று முழுமையாக முழுமையாக ஒதுங்கவும் கூடாது மாற்றமாக தாராளமாக தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் பெரிய அளவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்கள் செய்யலாம் குறிவேளை கூட செய்யலாம் ஆனால் நம்பிக்கை அல்லாஹர் மீது இருக்க வேண்டும் என்னுடைய தொழிலாள இருக்கணும் நான் இருந்தால் கடை நடக்கும் நான் வீட்டில் இருக்க வீட்டுடையவர்களுடைய பூர்த்தியாகும் விட்டால் என்னுடைய கலை நடக்காது என்னுடைய பெற்றி நடக்காது என்னுடைய மற்ற வேலைகள் நடக்காது என்று அதிகமாக மக்கள் சொல்வதை நாம் கேட்கலாம் மேலான பெரியார்களே அன்றிக்குரிய கனவான் கணேஷ் அகோர்களே இதை அல்ல ஒரு காரணமாக வைத்திருக்கின்றான் நம்முடைய தொழிலை வைத்தோ நம்முடைய வியாபாரத்தை வைத்தோ நம்முடைய விவசாயத்தை வைத்தோ அல்லா நம்முடைய தேவைகளுடைய முடிவை ஏற்படுத்தவில்லை அவைகளை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி ஒரு குழந்தை திறப்பதற்கு முன்னாலே அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடும் எவ்வளவு நீரை குடிக்கும் எந்த இடத்திலே வாழும் எவ்வளவு காலம் வாழும் எந்த இடத்திலே என்பதை அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே உலகத்திற்கு வந்த நபிமார்கள் தன்னுடைய சோழர்களுக்கு அவர்கள் படித்துக் கொடுத்த மிகப்பெரிய அறிவுரை பெரிய ஒரு பாடம் என்ன நீங்கள் தேவைக்காக வேண்டி தொழில் வியாபாரம் விவசாயம் இதர எந்த வேலைகளை செய்தாலும் உங்களுடைய நம்பிக்கை அல்லா பெண் எதிர்க்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் அல்ல முழுமையாக நம்ப வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சமூக பிரச்சனையாக இருக்கட்டும் நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் உலகளாவிய சர்வதேச பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன் அல்லா அவன் நாடினால் வசக்கள் இல்லாமலும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வான் அதே அல்லா நாடினால் இருந்தும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக இருக்கலாம் அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லா என்ற இந்த ஏகத்துவ பாடத்தை அனைத்து நபிமார்களும் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் நாம் பார்க்கலாம் உலகத்துடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் நபிமார்கள் வந்த வேளையில அந்த நதிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் படிப்பு அறிவில் குறைந்தவர்கள் எளிமையானவர்கள் வறுமை கோட்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த நபியை எதிர்த்தவர்கள் வெறும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அதிகாரம் உடையவர்கள் பண பலம் பண படை படைபலம் குறித்தானவர்கள் அந்த நபியை எதிர்த்தவர்கள் அவர்கள் பாய்ந்து கொண்டிருப்பார்கள் துள்ளிக்கொண்டிருப்பார்கள் குறித்துக் கொண்டிருப்பார்கள் நபியும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களும் சாதாரணமானவர்களாக பழகியினர்களாக எளிமை கோட்டிலே வாழக்கூடியவர்களாக வறுமையில் மூழ்கையவர்களாக சில குறிப்பிட்ட நபர்கள் தான் அந்த நபிமார்களுடன் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுடைய முடிவு அல்லாஹ் வெற்றியிலே போய் நிறுத்திவிடுவான் அந்த நபியை எதிர்த்தவர்களுடைய ஆரம்பம் அவர்கள் ஆடல்கள் பாடல்கள் அவர்கள் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் என்னை கூட உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்றெல்லாம் மமலியைக்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ஆரம்பம் வெற்றி போன்ற காட்சி அவர்களுடைய முடிவை அல்லா தோல்வியிலே ஏற்படுத்தியிருக்கின்றான் அவர்களுடைய காலம் முதல் நம்முடைய தலைவர் முகம் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்த ஒவ்வொரு காலத்துடைய உதாரணத்திற்கு அதரத் மூசா அலேத்து அவர்களுடையோடு இருந்தவர்கள் பலகீனமானவர்கள் சாதாரணமானவர்கள் படிப்பறிவிலே குறைந்தவர்கள் ஏழையானவர்கள் அதரத் மூசாவை முழு ஆட்சி அவனுடைய கைல அவளை நலிகள் ஓடிக்கொண்டிருக்கவில் பேசிக் கொள்ள கூட முடியாது அவர் அவரை ஏற்றுக் கொண்ட அந்த தோழர்களுக்கும் பலவிதமான சோதனைகள் சித்திரவதைகள் பயமுறுத்தல்கள் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான் அவர்களே கூறுவார்கள் கூறுகின்றான் நாங்கள் சோதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் வேதனைகள் பல கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய ஆண் குழந்தைகளை இவன் கொண்டு கொண்டே இருக்கின்றான் நம்முடைய பெண்களை இவர்கள் அடிமைகளை ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவுல அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஆரம்பத்தில் பலவிதமான தோல்விகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் மூடிக்கொண்டே இருந்தன ஆனால் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய பேர்களும் அல்லஹே நம்பினார்கள் அவளை முழுமையாக அவனுடைய ஹசானாவின் மீது அவனுடைய வல்லமையின் மீது அவனுடைய புத்திரத்தின் மீது இவர்களுடைய முழுமையான விசுவாசம் முழுமையான நம்பிக்கை இருந்தது எந்த அளவுக்கு திட்டம் போட்டினான் இந்த மூசாவையும் மூசாவுடன் இருக்கக்கூடியவர்களையும் ஒருவரை கூட இந்த ஏற்றில விட்டு வைக்கக் இவர்களை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற திட்டம் திட்டே சுமார் பனிரண்டு லட்சம் பேருடைய படையை திரட்டிக்க அவன்னை செய்கின்றான் மூசாரு அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பின் தொடர்கின்றான் அந்திரண்டு அவர்களுக்கு தேவையான முழுமையான ஆயுதங்களை திரட்டிக்கொண்டு அதரத் மூசாவை விரட்டி கொண்டு செல்கின்றான் கடைசியில அந்த நதிக்கு முன்னால அந்த கடலுக்கு முன்னால மூசாவும் அவருடன் இருந்தவர்களும் போய் நின்று வருகின்றார்கள் முன்னால மிகப்பெரிய படைம் பேருடைய படைரத் அவர்களையும் அவர்களுடன் இருந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அந்த பனிரெண்டு லட்சம் பேர்களையும் உடைய நடுப்பகுதியில் வைத்து அவர்களை அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கொடுத்ததாக குரான் அல்லா தெளிவாக கூறுகின்றான் விட்டுவிட்டுை அதுடைய கூட்டத்தார்களுக்கு நாம் அனந்தர சுத்தாக ஆக்கினோம் என்று எல்லாம் மறையில குறிப்பிடுகின்றான் மேலான பிரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கலேஷ் அவர்களே அதே மாதிரி நம்முடைய தலைவர் முகமது அல்ல அலைவசல்லாம் மக்கள வந்து தன்னை நபியாக அறிமுகம் செய்த வேளையில நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் எத்தியோப்பியாவில் வந்த ஹதரத் ரோம் நாட்டில் இருந்து வந்தைப் வந்த அதல்ல்மான் இப்படி பலதரப்பட்டிருக்கின்றார்கள் நபியை எதிர்த்தவர்கள் மக்களுடைய போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எதிரணியிலே நிற்கின்றார்கள் இந்த பலவிதமான சித்திரவதைகள் பலவிதமான அச்சுறுத்தல்கள் நபிக்கும் அதாவது மரண அச்சுறுத்தல் நபி மல்ல அச்சுத்தல் நிறைய பார்த்து சொல்லுவாங்க அல்ல புறாந்த பூரகன் தான் வைரியம் குருபிக்கோ தூக்க துளுக்கா தூக்குருளா உங்களை கொலை செய்து உங்களை அழைத்து விடுவதற்காக இந்த புனிதமான பூமியை விட்டு உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக அவங்க சதி திட்டம் நபிக்கு எதிராக சதித்திட்டம் நபி தோழர்களுக்கு எதிராக ஒரு விதமான திட்டங்களை தீர்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள் தபு மக்கள் சித்திக்கிறது எல்லா தன்னுடைய வீட்டில் சத்தம் போட்டு அங்கே அனுப்பி அந்த அரசு இவர்களை மீண்டும் மக்களுக்கு திருத்தி அனுக்கும்படி அங்கே போயும் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டினாங்க ஆனா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோக்கரே அவர்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் பதினைந்து வருஷத்திற்குத்தான் மக்காவுடைய பதிமூன்று வருஷம் மதியனாவுக்கு எதிர செய்து இரண்டு என்ன முழு மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு முஸ்லிம்களோ அந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டு வரலாம் என்ற அந்த எண்ணத்துடன் பதிலுடைய முழு ஏற்பாட்டுடன் அவர்கள் ஆயிரம் இவர்கள் முன்னூற்றி சொச்சம் பேர் அவர்கள் அவர்கள் அவர்கள இருந்து அழித்துவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் தான் பதிலுடைய நாளை யுத்தம் நடக்க இருக்குது முந்தைய ஒவ்வொரு தலைவர்கள் பயன்படுத்தினால் உடனடியாக செல்வது அந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லரசு நாட்டுக்கு பின்னால அமெரிக்காவுக்கு பின்னால் பிரிட்டனுக்கு நீ ஆள் அனுப்ப நாட்டை பாதுகாக்க என்று நம்பினார்கள் விருந்து முன்னூற்றி இவர்களை நீ அழைத்துவிட்டால் உலகத்தில் உன்னுடைய சங்கநாதத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரும் பிறக்க மாட்டாங்க பாதுகாத்து விடு இவர்களுக்கு என்றுதும் கைவிடமா அளவுல நபிவர்கள் அல்லாஹ நம்பினாங்க இப்பொழுது அல்லா அதனே வகையை கொண்டு அனுப்பி வைக்கின்றான் அழைப்புக்கு ஆயிரம் மறைக்குமார்களை அனுப்பி உதவி செய்கின்றேன் அதர சித்ரையினுடைய தலைமையின் கீழால் ஐநூறு மறைக்குமார்கள் அதற்கு தலைமையின் கீழால் ஐநூறு மறைக்குமார்கள் ஆயிரம் மறைக்குமார்களை உதவி செய்வதை முடிந்து பிணம் அவர்களுடைய சடலங்கள் கிழத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவங்க அவங்க கேட்டாங்க பகல் எதைய வாக்களித்தானோங்க பெற்று கேட்கக்கூடிய அளவுல யார் யார் பாய்ந்து கொண்டிருந்தார்களோ துள்ளிக் கொண்டிருந்தார்களோ குதித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைத்திற்கும் அல்ல சாபுமணி அடித்து அந்த பதிலுடைய மைதானத்தில் அவர்களுடைய துள்ளுதலுக்கும் முற்றுப்புள்ளிலே தான் வெறும் பதினைந்தே பதினைந்து வருடத்துல தான் மேலானு கே சகோகரே இன்றும் நாங்கள் இருக்கிற மாதிரி எதையும் செய்யலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிராக முஸ்லிம்களுடைய பலம் இல்ல இஸ்லாமியர்களுடைய அமலுடைய பலம் இல்ல இஸ்லாமியர்களுடைய சென்ற மாதத்தில் நடந்த அந்த யுத்தத்தில் அவன் என்னுடைய போர்க்கப்பல்கள் இத்தனை யுத்த விமானங்கள் இத்தனை வகை வகையான பெண் போடக்கூடிய விமானங்களை நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்ன வேலையில நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் பாவிகள் அதாவது அவர்கள் சாதாரணமானவர்கள் பறைவீரர்கள் இருக்கிறாங்க நாற்பது ஆயிரம் தற்கொலை படைவீரர்கள் இருக்கிறாங்க அவன் ஆயுதத்தை காத்தே பயமுறுத்தினான் இவன் தன்னுடைய பறையை காட்டி பயமுறுத்தினான் இரண்டுமே இரண்டு பேருமே எதை நம்புறாங்க அவன் ஆயுதத்தை நம்பினான் என்றார் அன்பியவர்களின் பணத்தை அவனுடைய அதிகாரத்தை அவனிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை நம்பியதனால தான் முஸ்லிம்களுக்கு அல்ல இவ்வளவு பெரிய தோல்வி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான் மேலானே அகோர்களே ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் நீங்க நபியாக இருந்தாங்க அதனால் அல்லாஹுடைய உதவி ஏன் அதற்கு பின்னால் உள்ள காலத்தை நாம் மறந்துவிடக்கூடாது எஜிரி அறுபதுகளில் மேலான பெரியார்களே கனவான்கரே ஷகோர்களே அரைக்கியர்களில் சிலர் நம்முடைய நாட்டுக்கு வந்து தொழில் செய்து கொண்டிருக்க தொழில் செய்யக்கூடிய வேலையில் அந்த அரேபியர்களில் சில ஆண்கள் பெண்கள் விதவைகளாக அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளான அந்த உடையத்தை பார்த்து இலங்கை நாட்டுடைய மன்னன் அந்த குழந்தைகளையும் ஏற்று இஸ்லாமியர்களுடைய தலைவன் அவள் இருக்கக்கூடிய அடுத்த கப்பலை அனுப்பி வைத்து விட்டார் நம்முடைய இலங்கை நாட்டுடைய மன்னர் அந்த கப்பல் இலங்கையை தாண்டி இந்தியா அவருடைய ஆதரவாளர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த கப்பலைப்படுத்த அதில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் இவர்கள் தன்னுடைய அடிமைகளை ஆக்கிவிட்டார்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டு என்ன செய்கின்றான் வெறும் ஆறாயிரம் பேர்களுடைய ஒரு படையை முகமது பின் காசின் அனுப்பி வைக்கின்றார் இந்த காலத்துல இந்த வயசுல ஒரு அதாவது எக்ஸாம் கூட ஒரு மாணவன் எழுதி முடித்திருக்க மாட்டான் ஆனால் முகமது பின் காசின் ரஹத்து ஆறாயிரம் பேர்களுடைய படையை எடுத்துக்கொண்டு வந்து ியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த அனைத்து பகுதிகளை கொண்ட முழு பரப்பளவை முகம்மது தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வரலையா தொண்ணூற்ற உலக சரித்திரத்தில் பதிக்கப்படக்கூடியது அவர்கள் வந்த கப்பல முதலாவது நெருப்பிட போட்டு புசுக்கு விடுகின்றார்கள் இந்த கப்பல் இருந்தால் நாம் நம்முடைய ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்துவிடக் கூடாது என்பதற்காக மேலானு கே அந்த பின்னணி வருடம் முகமது அவர்களுடைய பின்னணியோ கிட்டத்தட்ட வருடம் இந்தியாவின் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களிடத்தில் தவக்குள் குறைந்து விட்டது உள்ள பலகைய ஏற்பட்டு விட்டது நம்ப வேண்டிய அல்ல அமைச்சகவுக்கு யார் யாரையோ எவனையோ ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நம்பியதன் மீண்டும் அந்த நாடுகளை அல்லா பறித்தெடுத்தியா இந்துக்களுடைய கைகளில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் தலைநகரத்திற்கு பெயர் வைத்தது அதை ஆட்சி செய்த அம்மானுள்ள ஞாபகமாக அந்த பிலிப்பைன்ஸ் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்களுடைய நாம் எடுத்துக் எஜிரி ஆறாவது உட்காந்துடைய காலப்பகுதியிலே சலாஹுதீன் ஐயூபி ரஹமதுல்ல சிலுவை யுத்தம் அந்த வேலையில அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக பெரிய ஒரு நேவி கப்பல் வந்து கொண்டிருப்பதாக சலாஹுத்தீன் அயூபிக்கு செய்தி கிடைக்கிறது ஆனாலும் சலாஹுத்தீன் அயூபி ரஹமத்துல்லா ஹரேகி இஸ்லாமிய அவர்களும் நபியுடைய சுாக பின்பற்றினாங்க பதிலுக்கு முன்னால நபி அவர்கள் அல்ல கையை போன்று அந்த சலாஹு அயூபியும் போய் ரிஷா தொழுகையை தொழுது அடுத்த நாள் பஜ்ர சுப ஊடியர் நேரம் வரைக்கும் தொழுகையை முடித்துவிட்டு வெளியிட வருகின்றார்கள் அந்த ஜெருசலம் நடந்து கொண்டு வருகின்றார்கள் வரக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த மனிதர் இவரை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றார் சலாஹுத்தீன் அவர்கள் அந்த பெரியவரை பார்த்து பெரியவரே நம்மை அழிப்பதற்கு கிழித்தவர்களுடைய பெரியவர்கள் நேரில் கப்பல் வந்து கொண்டிருப்பதாக நீங்க கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டதற்கு பெரியவர் சொன்னார் ஆம் சலாஹுத்தீன் கேள்விப்பட்டேன் அதன் பின்னால் தன்னுடைய முகத்தை உயர்த்தி முகத்தை பார்த்து விட்டு சொன்னார் என்று அல்ல இரண்டாவது நாள் ஜெருசலத்திற்கு வருது அந்த நேபிக் கப்பல் மூழ்கி விட்டதாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இஸ்ரோலிய தலைவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கவில்லையா நம்பிக்கு பின்னால வர்கள் படைகளை கொண்டா ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கொண்டா நாடுகளை பிடித்தார்கள் இஸ்லாமிய ஆட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் அல்லாஹுடைய பயம் அவனுடைய விருப்பம் என்ன நான் சிம்மாசத்தில் இருக்கிறேன் அவர்கள் என்ற ஒரே நோக்கத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பதனால உலகத்தில் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு அட்டகாசங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஆங்காங்க பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவைகளின் அதிகமானவைகள் இஸ்லாமிய வாரிபர்கள் தீவிரவாதிகள் என்ற பெயரால் ஒரு வருஷத்திற்கு மேல அவரை யாரும் கேட்பதற்கு தைரியம் இல்ல இஸ்ரோடைய சிறைச்சாலையில் மேற்பட்டீனர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி யாருக்கும் தைரியம் இல்ல அதே சிறையில் அவர்களுடைய அப்பாதி இஸ்லாமிய பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டு அவர்களை பற்றி கேட்பதற்கு ஆள் இல்ல இப்பொழுதும் சென்ற மாதங்கள் இஸ்லாமிய உயிர்கள் ஈராக்கில் பழியெடுக்கப்பட்டது சென்ற வருஷத்தில் இந்தியாவுள்ள குஜராத் பகுதியில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமிய உயிர்கள் பழியெடுக்கப்பட்ட ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு எந்த தலைவனுக்கும் பேசினா அவனுடைய ஆட்சி போய்விடும் அவனுடைய அதிகாரம் போய்விடும் அவனுடைய பதவி போய்விடும் அதனால நீ வேண்டிய சிம்மாசனம் என்னுடைய கதிரை என்னுடைய பதவி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் எதை சொல்கின்ற உத்தரவு அவன் எதை வேண்டும் என்று கூறுகின்றன இஸ்லாமிய தலைவர்களுடைய தடையாக இருக்குது அவன் செய்ய சொல்லுவா இவர்கள் உடனடியா வேண்டாம் என்று சொல்லுவாங்க அவர்களை பற்றி இந்த தலைவர்கள் பேசுவது ஒரு பக்கம் இருக்க பேசக்கூடியவர்களை கூட உற்சாகப்படுத்துவதில்லை இஸ்லாமியர்களுடைய சாதாரணமானதான் அற்பமானதான் சென்று இரண்டு வருடங்களுக்கு முன்னால அந்த ஆறாயிரம் பேருடைய பெரியது ஆனால் இஸ்லாமியர்களுடைய தபாப் செய்து கொண்டிருக்கிறாங்க தபாப் கண்ணியமாக இருக்கிறாய் உன்னுடைய கண்ணியத்தை விட ஒரு முஸ்லிம் கண்ணியம் பெரியது என்று சொன்னாங்க இஸ்லாமிய ஆண்களுடைய பெண்களுடைய ஒவ்வொரு நாளும் படிக்கப்பட்டு இஸ்லாமிய தலைவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்ல நபியுடைய காலத்துல ஏழுல ஹாரிசு அமைர் அல் அஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய நபி அவர்கள் தூதுவர அனுப்பி வைக்கிறாங்க ஜோடான்லீலா என்ற இடத்துல ஒரே இஸ்லாமியர் கொலை செய்யப்படுகின்றார் ஐந்து பேர் அல்லது ஏழு பேர்கள் சேர்ந்து அந்த முஸ்லிமில் இந்த அதற்கு பலிக்கு படியாக முழு அந்த நான் கொள்ளுவேன் என்று அதற்குரைத்தார்களே ஒவ்வொரு முஸ்லிம்க்காக வேண்டிய மக்கள் அதிலே கலந்திருந்தால் அவர்களையும் கொலை செய்ய மாட்டேன் என்று தயக்கம் காட்டாமல் அந்த நாட்டில் வாழக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அதை பார்த்து ஒரு கவலை ஒரு அனுதாபம் வருவது ஒரு பக்கம் இருக்க அதற்கு யாராவது உளமாக்கல் பேசித்தான் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கைகளுக்கு விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காலம் என்று சொல்லக்கூடிய நடந்தார் என்பதற்காக இமாமத் பதவியில் இருந்து அவரை தூக்கி எரிந்துவிட்டார்கள் இந்த பள்ளியில் சென்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் மதீனாவுடைய மசித் நபமியுடைய அவர்கள் எதிர்ப்பாக எதிர்த்து அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக இரண்டு வருஷத்திற்கு மேல அவர்கள் அவர்களுக்கு கூட அக்கை பேச முடியாது போன்ற நாடுகள் ஆயிரக்கணக்கான அவர்கள் ஜ அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பேச முடியாமல் உதவியை எதிர்பார்ப்பது மேலான பெரியார்களே சகோதரிய தலைவர்கள் இஸ்லாமிய நாட்டுகளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவர்கள் மாத்திரம் குற்றவாளி என்று நாமும் சேர்ந்து தான் ஏதோ பள்ளிக்கு நம்முடைய பெண்களை சீராக்க வேண்டும் நம்முடைய வயது வந்த மகள்மார்களை சீராக்க வேண்டும் நூதன அனுஷ்டானங்களை விட்டுவிட வேண்டும் அன்னை கலை கலாச்சாரங்களை விட்டுவிட வேண்டும் இன்னும் நாம் பார்க்கலாம் உலகத்துல ஏன் நம்முடைய நாட்டுல கூட சமீப காலத்துல பெரிய பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்னால போன்ற பகுதியில தோப்பூர் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்கள் அகதிகளாக்கப்பட்டு அதற்கு பின்னால சென்ற வாரங்கள்ல வெள்ளத்தினால முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய ஒரு சில பெற்றவர்கள் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கம் குறையல்ல குழந்தையுடைய பேச்சு என்று சொல்லி ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறாங்க திருமணம் ஒன்று வந்துட்டான் திருமணத்திற்கு முன்னால எத்தனையோ வகையான பங்கன் அதாவது அதாவது நிச்சய்த்தம் என்று சொல்லி அதற்கு முன்னால பாத்தியா சொல்லி எத்தனையோ வகையான கலாச்சாரங்கள் இன்னும் மறந்து கொண்டிருக்கிறது கேவலம் மாதத்தில் ஒருவருடைய ஒரு பெண் குழந்தை பெரியவராகிவிட்டார் என்பதற்காக உலகத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன நடந்தவரும் சரியான நடக்கணும்ரியும் பெரிய சொல்ல விடுவதற்கு நாம் தயாரில்லை மேலான பிரியாசரே பெண்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கணும் உங்களுடைய தொழில் ஹலாலான முறையில் வியாபாரம் முறையில் விவசாயம் முறையில் குடும்பம் இஸ்லாமிய முறைப்படிகள் அனைத்தையும் சீராக்கிவிட்டோம் என்றால் உலகத்துடைய நிலைமையை சீராக்குவதற்கு அல்லாவுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அவனுக்கு அவ்வளவு பெரிய பாரம் இல்ல மூலம் அல்லாவுடைய கையில அவன் எங்களை பாதுகாக்க நாடி விட்டான் என்றால் அவனுக்கு பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை விமானங்கள் யுத்த கப்பல்கள் தேவையில்லை மக்கள் இருந்து மதியனாவுக்கு நபி உங்களை செய்த வேலையில நபியை அல்லா எதை வைத்து பாதுகாத்தான் உலகத்தில் உள்ள வலைகள்ல ஆக மிகவும் பலகீனமான வலை அந்த சிலந்தி வலை அதை பலசீனமான ஒரு வலை உலகத்தில் இல்லை என்றால் மிகாது அவர்களையும் எடுத்து நடத்தாங்க முழுமையாக நடந்தாங்க ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான காதல்கள் வெளியில திரையிறாங்க அவர்களுடைய பார்வையிலிருந்து அல்லா நம்முடைய நபியையும் நபியுடைய அவனுக்கு ஒரு வழியோ இரண்டு வழியோ அல்ல நூற்று கணக்கான வழிகள் ஆயிரக்கணக்கான யுக்திகள் ஆயிரக்கணக்கான முறைகள் அல்லாஹத்தில் இருக்குது ஆனா அல்லாஹ் அவன் எதிர்பார்ப்பது இந்த முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழணும் இவர்களுடைய நம்பிக்கை முதலாவது சீராக வேண்டும் இவர்களுடைய விசுவாசம் வணக்க வழிபாடுகள் குழு கல்வாங்கல்கள் வியாபாரங்கள் குழந்தை வளர்ப்புகள் ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ் நிச்சயமாக இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்வான் பிரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோதர்களே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கலாம் விதவிதமான சோதனைகள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு மேலானகோரிகளே அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாமல் அல்லா நம் அனைவர்களுக்கும் நோக்கி செய்வானாக ஆகவே அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மொழி உற்றார்கள் உறவினர்கள் முடி உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாய்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி விடுவாயாக ஒற்றுமையை அவர்களுடைய ஆயுதங்களை சேதக்க செய்வாயாக அவர்களுக்கு பாதகமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக எல்லா வகையிலும் உதவி செய்வாயாக மேலாளும் கீழாலும் வலதாலும் விடலாலும் முன்னாலும் பின்னாலும் இந்த கண்ணியவானம் சிலங்களை பாதுகாப்பாயாக அதிலும் குறிப்பாக சமீப காலத்திற ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வெள்ள அனர்த்தங்கள் இஸ்லாமியர்கள் அதே போன்ற மற்றவர்களும் வீடுகளை கடைகளை சொத்துக்களை இழந்து அநாதைகளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளை நீயே செய்து கொடுப்பாயாக அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவர்களுக்கு விமர்சனத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய அறிவில் இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக யாழ்லா முழு உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து முடிவை நல்ல يا ஆக்கிவே الراحمين والحمد لله رب العالمين